பித்தலம் நீரை கண்ணி அப்பம் ஓடவல் போரி கப்பிய கரி மூக்க நடி வேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரை பவகம் என வினை படிதேகம் மத்தமு மதியமு வச்சிடும் அரன் மகன் மற்றொரு தீரள் புயைய மற்ற வைரனை முத்தமி புதல்வனை மற்ற விமலர்கோடு பணிவேனே முத்தமிடவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல் முப்புரமேதி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சாதி போடி செய்த அதிதீரா அத்துயரோடு அப்புனமதன அக்குற மகளுடன் அச்சிறுமுருகனை அக்காணம் மாணமருள் பெருமாடே அக்காணம் மனமருள் பெருமா வயதூர் எம்பெருமானுடைய தனிப்பெருங்கருணையினாலே பட்டினத்து சுவாமிகள் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன் வடமொழியிலே அறுபத்தி நான்கு நியாயங்கள் உண்டு சூசி கட்டார நியாயம் தூலாருந்ததி நியாயம் கதானுகத நியாயம் இப்படி பல பல நியாயங்கள் உண்டு அதில் ஒன்று அருத்தாபத்தி நியாயம் அருத்தாபத்தி என்றால் ஒன்றை சொன்னால் மற்றொன்று தானா விலங்கு இவர் மூன்று நாளாக புதால் உண்பதில்லை என்றால் முந்தி உண்டார்னு அர்த்தமாக அகத்திய முனிவர் சென் முனிவர் அவரு கொஞ்சம் குள்ளமான வடிவம் உடையவர் அவரை பார்க்க பகவான் ராமச்சந்திரமூர்த்தி கானகம் சென்றார் எல்லா முனிவர்களும் ராமரை தேடினார்கள் ராமர் அகஸ்தியரை தேடி ராகவனை வரவேற்க அகஸ்தியர் ஆசிரமத்தின் முகப்பிலே நிற்கின்றார் அகஸ்தியரோ புதிய வடிவம் உடையவர் அது எப்படி சொல்வது அங்கதான் கம்ப நாட்டாழ்வார் அருத்தாபத்தி நியாயத்தை கையாளுகின்றவனை சென்றியர் சென்ற நிமலன் நிறுவன்னு சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லல நெடியோன் இந்த உயரமானவர் போய் வணங்கினார் அப்ப ராமர் உயரமானவர் அகத்தியர் குள்ளமானவர்னு தானா விழா இவர் பட்டினத்து சுவாமிகள் என்ற உடனே மற்ற சுவாமிகள் எல்லாம் கிராமத்து சுவாமிகள் அர்த்தவர் இவர்தான் பட்டினத்திலே அவதரித்தவர் காவிரிப்பூவம்பட்டினம் அப்போது கரிகால் வளவனுக்கு தலைநகராக இருந்த நகர் கைலாயமலையிலே சிவபெருமானும் எழுந்துள்ளிருக்கின்றார் பொன்னாறு மேனியன் தேவர்கள் மூவர்கள் சித்தர்கள் பக்கத்திலே மரகத கொடி போது அம்பிகை சிவபெருமானுடைய தோழன் குபேரன் பெருமானை ஒரு நாள் வணங்க சென்று ஆண்டவனை தென்னாட்டிலே உள்ள சிவஸ்தலங்களை தரிசிக்க வேண்டும் ஆண்டவன் எல்லா இடங்களில் நீக்க மர இழைந்திருந்தாலும் கோயிலே விளக்கமாக இருக்கிறான் மற்ற இடங்களிலே இறைவனை வணங்குவது வினைகளை வெதும்பெய்யும் ஆலயத்திலே சென்று வழிபட்டால் வினைகள் வெந்து நீராகும் ஒரு மெல்லிய துணியை வெயிலிலே வைத்தால் சூடு ஏறும் பற்றி எரியாது சூரியகாந்த கண்ணாடியின் கீழே அந்த மெல்லிய சுணியை வைத்தால் உடனே தீபிடிச்சி பதினாயிரம் கிரணங்களிலே இருக்கிற உஷ்ணத்தை ஈர்த்து அனுப்புகிறது சூரியகாந்த கண்ணாடி அதுபோல ஆலயத்திலே சென்று இறைவனை மெய்யென்போடு வழிபடுகின்றவருடைய வினைகள் வெந்து அல்லதான் மாலர நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயந்தான அரண் தொழுமை என்பது சிவஞானபோது ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று தமிழ்கிழவி சொன்ன இறைவனுடைய அருள் அங்கே குவிந்திருக்கின்றது தென்னாட்டிலே ஆயிரத்தெட்டு சிவஸ்தலங்கள் அதான் தென்னாடுடைய போற்றி பெருமானி தென்னாட்டிலே உள்ள சிவஸ்தலங்களை தரிசிக்க அடியான் விரும்புகிறேன் தேவதீர் கூட வரணும் ஆண்டவன் இல்லை என்று சொல்லாத வல்லன் குபேரனுக்காக ஆண்டவன் புறப்பட்டான் கைலாய விட்டு தென் நோக்கி வருகிற போது முதல் கேதாரம் அங்கே போய் சென்று வணங்கினால் சேதாரம் வினைகள் சேதாரமாக பன்னிரண்டு ஜோதி லிங்கத்தில் ஒன்று கேதாரம் அங்கிருந்து தெற்கே அநேகதம் காவதம் கௌரி குண்ட குப்த காசி ருத்ர பிரயாகை தேவ பிரயாகை ஹரித்வாரம் அப்படியே ஒரு ஸ்தலங்களால் சேவிச்சு காசி உலகமெல்லாம் போற்றுகின்ற தலம் வாரணாசி அறுபத்தி நாலு தீர்த்த கட்டங்களோடு கூடியது விஸ்வநாதனை சேவித்தான் குபேரன் திருப்பருப்பதம் ஸ்ரீசைலம் காஞ்சிபுரம் இச்சைப்படி தன் பேரரை என் நான்கு வளர்க்கும் பச்சை கொடி விடையான் ஒரு பாகம் தீரை கொண்டாள் சச்சைத் தொடை இளையா நுகர் தீம்பால் மனநாரும் கச்சை பொறுமுலையளு கட்சிப்பதி கண்டி வித்துவர் காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்மையாரை வழிபட்டார் திரு அண்ணாமலை அருணாச்சலம் ஸ்மரணாத் முத்தி அருணாச்சலம்னு நினைச்சாமுத்தி அங்க அண்ணாமலை அம்மையாரை வழிபெற்று அண்ணாமலையாரை வழிபட்டு சிதம்பரம் தரிசிக்க இன்னம் பல பல யோனியில் எய்தான் எரி பெறவே முன்னம் பலர் அடி தேடவும் முடி தேடவும் எட்டா அண்ணம் பல பயிர் வார்புனல் அணி தில்லை ஆடும் பொன்னம்பலநாதன் கடல் பொற்போடு பணிந்தான் தில்லையின் எல்லையிலே போனா பிறவி இல்லை என்று தொல்லை மறை சொல்லும் அங்க கனகசபையிலே எம்பெருமான ஆனந்த தாண்டவம் புரிகின்றார் அங்கிருந்து சீகாழி புள்ளிருக்கு வேலூர் புல் என்ற சம்பாதியும் ரிக்கு என்ற ரிக்வேதமும் வேல் என்ற அங்காரகனும் வழிபட்ட தலம் புள்ளிருக்கு வேலூர் வைத்தியச்சரன் கோயில் மாயூரம் மயிலாடுதுறை அப்படியே காவேரி கரையிலேயே கிழக்கு நோக்கி போனால் காவேரி கடலோடு கூடுகின்ற இடம் காவிரி அங்கே இரண்டு திவ்யஸ்தலங்கள் இருக்கின்றன ஒன்று சாயாவனம் ஒன்று பல்லவநீற்று அங்கே இயற்கை அழகு தாமரை ஓடை மணல் மேடை நந்தனவனம் சோலைகள் அறச்சாலைகள் அந்த இயற்கை வனப்பிதே குபேரன் ஈடுபட்டு சிறந்த இடம் புண்ணிய ஸ்தலம் அழகாக இருக்கின்றது இங்கே இரண்டு வேளை தங்கினால் நல்லது என்று எண்ணினார் ஒரு பிறப்பு அவாவினால உண்டார் ஒரு பொருளை ஆசைப்பட்டால் அதற்காக ஒரு பிறப்பெடுக்கும் அவா என்ப எல்லா உயிருக்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து என்பார் திருவள்ளுவர் எத்தனை எத்தனை ஆசைப்படுகிறோமோ அத்தனை எத்தனை பிறப்பு எண்ணில்லாத பிறவிகளை எடுத்து நல்ல அறிஞல் எல்லாம் கடலிலே சென்று கடல் மணலே எண்ணி அதை ஏழால் பெருக்கினால் ஏழு கடல் மணல் அந்த எழு கடல் மணல்களை எண்ணி அளவிட்டாலும் அளவிடலாம் அண்டவனே அடியேன் பிறந்த பிறப்பை அளவிட முடியாது என்று அருணிநாதர் கதறுகின்றார் எழுகாடல் மன அலை அள விழி நதீகம் என அதி பிறவி அவதாரம் எழுகாடல் மன அலை அலவிடி நதிகம் எனதிடற் பிறவி அவதாரம் இனியுனதயம் எனதுயிர் உடலும் இனியுடல் விடுக முடியாது எழு கடல் மணலை அளவிடி நதிகம் எனதிடற் பிறவி அவதாரம் நாம் பிறவிகள் தோறும் குடித்த தாய்ப்பாளை ஒருங்கு சேர்த்தால் திருமால் பள்ளி கொண்டிருக்கிற பார்க்கணல் சிறியன் குரு நம சிவாயிரம் பாப்பு எல்லாம் எனக்கு வந்த தாய்மார் கொடுத்த முளைப்பால் அனைத்தும் கூட்டின் அடுத்து வரும் பன்னாகனை துயிரும் பாலாழியும் சிறிதாம் மன்னா சிதம்பர தேவா அறிஞர்கள் பிறவி துன்பத்துக்கு வருந்துவார் அதான் திருவள்ளுவர் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை இந்த அழகிய ஸ்தலத்திலே இரண்டு வேளை தங்கிலா தங்க வேண்டும் என்று எண்ணினார் குபேரன் இறைவன் எங்கே இருக்கிறான் எண்ணுகிற எண்ணத்தில் இருக்கிறார் மனத்தகத்தான் தலைமேதான் வாக்கி நுள்ளான் என்பது அப்பர் பெருமான் திருவார் எண்ணுகிற எண்ணத்திலே இறைவன் விளங்குகிறார் என்ன நினைச்சேன் இரண்டு வேளை தங்கல என்ன கஞ்சத்தனம் இரண்டு வேளை இங்கேயே பிறந்து இருந்து வாழ்ந்து வரக்கடவா என்று சுவாமி கைலாசம் போயிட்டார் புண்ணிய தலத்திலே இரண்டு வேளை தங்கலாம் என்று எண்ணிய எண்ணத்துக்கு ஒரு பிறப்பு வந்துவிடும் நாம் எண்ணுகிற எண்ணங்களுக்கு எத்தனை பேரை இவர் கவலை இல்லாத உட்கார்ந்து வள்ளுவர் சொன்னார் ஒரு பொழுது வாழ்வது அறியார் கருதுவது கோடியும் அல்ல பிற எண்ணில் கோடி எண்ணங்கள் குபேரனுடைய ஆன்மா வானத்திலே நிற்க அந்த காவிரிப்பும் பட்டினத்திலே உத்தமமான ஒரு சிவனடியார் சிவனேசகுப்தர் பரமபக்தர் அரஞ்செய்து கொண்டு சிவபெருமான் திருவடி இடையராது சிந்திக்கின்ற நற்குணசீலர் அவருடைய வாழ்க்கை துணைவியார் ஞான கலை அழகான பேர் அந்த அம்மையாருக்கு சங்கீதம் தெரியும் இலக்கணம் தெரியும் இலக்கியம் தெரியும் சாத்திரம் தெரியும் ஒன்றே ஒன்று தெரியாது கணவனோடு எதிர்த்து பேச தெரியாது பெண்டிற்கழகு எதிர் பேசாது அந்த இருவர்களும் மாதவன் செய்தார்கள் குபேரனுடைய ஆத்மா மழை வழியாக வந்து அந்த சிவனேசகுப்தருடைய உதரத்திலே சென்று அந்த கரு ஞானக்கலையின் வயிற்றிலே சென்று பத்து மாதம் கரு முதிர்ந்து திரு வளர்ந்து நன்னாளிலே ஒரு ஆண் குழந்தை பிறந்து குபேரன் வந்து பிறந்து திருவெண்காட்டு என்ற ஸ்தலத்திலே சென்று வழிபட்டதனாலே திருவெண்காடன் என்று பெயரிட்டார் பட்னத்து சுவாமிகளுக்கு அம்மா அப்பா வச்ச பேரு திருவென்காடன் வடமொழியிலே சேதாரண்யர்ன்னு சொல்லுவார் மாதவஞ்செய்து பிறந்த மணி விளக்கு அருமையிலேயே அருமையாக வளர்கிறது அஞ்சு வயதானவுடனே அவருடைய தந்தையார் விண்ணுலகம் அடைந்தது தந்தை இல்லாத குழந்தை தருதலைன்னு சொல்லுவார் இவர் அங்கனை இன்றி அடக்கம் பொறுமை சாந்தம் சீலம் கல்வி கேள்வி பக்தி தாயாரை தெய்வமாக எண்ணி பள்ளியிலே சென்று எல்லா கலைகளையும் ஐயன் திரிபெற கற்று உணர்ந்தார் இப்பொழுது வயசு பதினாறு ஆயிற்று திருவென்காடு ஒரே கவலை இறக்குறோம் பிறக்கிறோம் பிறக்கிறோம் இறக்குறம் எத்தனை தாயார் ஒரு தாயிரு தாயி பல தாயி <laughs> ஒரு தாயிரு தாய் பல கோடிய தாய் உடனே அவமாய் அழியாதே ஒரு முருகா பரமா புமரா ஒரு காருகா பரமா புமரா உயிர் என ஓதருள் தாரா ஒரு தாய் இரு தாய் பல கோடிய தாய் உடனே அவமாய் அழியாதே ஒரு காருகா பரமா குமரா உயிர்காய ஓத அருள்தாராய் முருகா என்று பாயு சொல்ல கூடாது உள்ளம் ஓத அதான் என ஓத அதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் மந்திரத்தை ஜபிப்பது வேற ஓதுவது வேற அந்த மந்திரத்தை ஜபிக்கின்றபோது உள்ளம் உணர்வு நாடி நரம்பு எல்லாம் சேர்ந்து ஓதவே முருகாய் என ஓத அருள் தாராய் என்பது அருணகிரி பெருமான் திருவான் ஒவ்வொரு வினாடி இறைவனை குறித்து கண்ணீர் வடித்து உள்ளன் துடித்து சுவாமி இறந்தால் பிறந்தால் இறக்கணும் ஒவ்வொரு பிறப்பினும் என் தாயார் என்னை பத்து மாதம் சுமந்து சுமந்து அயர்ந்து விட்டாள் மாதா உடல் சலித்தாள் பல்வினையன் கால் சலித்தேன் என் தலையில எழுதி எழுதி பிரம்மா கை அயர்ந்து விட்டது வேதாவும் கை சளித்து விட்டானே நம்ம தலையில பிரம்மா எழுதி அனுப்புறார் இவன் இவன் இப்படி இப்படி வாழ வேண்டும் என்று அந்த அயன் எழுத்துப்படிதான் எல்லாம் நடைபெறும் ஒரு பழமொழி எழுதா அழுதா குறை எழுதா குறைக்கு அழுதால் வருமா அன்று எழுதினவன் அழுச்சு எழுதப் அவன் தலை எழுத்து அந்த பிரம்ம தேவன் நம்ம தலையில எழுதி எழுதி எழுதி கை சோர்ந்து விட்டதான் மாதா உடல் சலித்தாள் பல்வினையேன் கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்து விட்டானே போலார் இருப்பையூறு வாழ் சிவனே இன்னும் ஓரன்னை கருப்பையூறு வாராமல் கா அழகான வெண்ப ஐயனே நான் பொன்னும் பொருளும் கேட்கவில்லை இன்னொரு தாயார் கருவிலே சேராத அனுகொரு பிறவிலும் என்னை தகனம் செய்த தகனம் செய்து மண்ணு சூடு ஏறிவிட்டது மறுபிறப்பு வராது பூமியில வச்சு கொளுத்த வேண்டிய அவசியம் இல்லையா மண்ணும் தனலார்பார பண்ணுன் கையார கண் யாராம் பெண்பிலே சிறந்தவர் புகழேந்தி என்று சொல்லுவார்கள் அந்த புகழேந்தியின் நாணுகின்ற அளவுக்கு அந்த பாடல் அமைந்து அருமையான தமிழ் ஐயா திரு ஐயாராம் மண்ணுங் தனலார என்றிய தாய்மாரி இழைப்பார பண்ணும் அயன் கையாரவும் காலன் காலாரவும் கண்பாரா கதறி கதறி அழுது தொழுது இறைவா எடுத்த பிறவி போதுமென்று இறைவனை நினைந்து உருகிக் கொண்டிருக்கிறார் திருவன்கர் பலகாலம் இறைவனை நினைத்தால் இறைவன் கனவிலே வந்து காட்சிக்குள் எத்தனையோ காலமாக திலகுவதியார் இறைவனை நினைந்து வருந்தினார்கள் பரமீஸ்வரன் திலகுவதியார் கனவுக்கு எழுந்துள்ளாரா மண்ணு தப்போதனியார் தன் கனவின் கண் மழவிட யார் திவ்ய ஜெய் சேக்குழார் திருவாக்கு மண்ணு தாப்போ மண்ணு நிலை பெற்ற தபோதனையார் கனவிலே சிவபெருமான் சென்று அணுகிறவன் ஜெயந்தன் கனவிலே முருகப்பெருமான் காட்சி அளித்தார் என்று கந்தபுராணம் சொன்னார் மால் வைத்த சிந்தை என் தலைமேல் கால் வைக்கவும் கனவு கண்டேன் பராபரமே இன்னொரு அம்மையார் பாரு தளங்கொட்டி சங்கம் நின்றி ஊத முத்துடை தாமம் நிறை செய்த பந்தரின் கீழ் நம்பி மதுசூதனன் வந்தி என் கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான் ஆண்டாள் அவன் கருணையை பூண்டவள் பூண்டாள் மற்றொன்றையும் வேண்டாள் அந்த பெண்மணி அம்மையார் கனவிலே அரங்கநாதர் போனார் நாம இறைவனை நினைந்து உருகினால் என்றாது பெருமான் கனவிலே வருவன் கனவிலே வந்து பிறகு நனவிலே வருவன் ஆகவே அழுது தொழுது வழிபட்ட திருவெண்காடு கனவிலே சிவபெருமான் சென்று திருவெண்காடா நாளை சோமவாரம் தாயாரோடு திருவெண்காட்டில் வந்து எல்லா மூர்த்திகளையும் அபிஷேக ஆராதனை செய்து கொண்டிரு உச்சி நேரத்தில் குருநாதன் வருவார் உனக்கு அருள் தருவார் என்று சொல்லி மறை இந்த கனவை தாயாரிடத்தில் சொல்லி கோயில் அபிஷேகத்துக்கு வேண்டிய பால் தயிர் பஞ்சாமிரதம் நெய் அரிசி பருப்பு தேங்காய் சூடம் முதலிய சாதனங்களோடு திருவெண்காட்டில் சென்று விநாயகரில் இருந்து வரைக்கும் எல்லா மூர்த்திகளும் அபிஷேக ஆராதனை செய்து உச்சி நேரத்தில் இந்த கொடிமர்த்தனை நிற்கிறார் ஆண்டவனே குருவடிவாக வந்து அவருக்கு ஸ்ரீ பஞ்சாட்சம உபதேசம் ஓம் சிவாய நமே அஞ்சழுத்தை உபதேசித்து கையிலே ஒரு பூஜை பெட்டகத்தை கொடுத்தார் அதில் ஸ்படிகலிங்கமும் மாணிக்க விநாயகனே திருவெண்காடா தினந்தோறும் வழிபாடு செய்ய உனக்கு எல்லா நலன்களும் உண்டார் காவிரிப்பூம் பட்டினத்தில் வந்து தினம் சுவாமிக்கு ஆராதனை அடியார்களுக்கு சமாராதனை ஆண்டவனை விட அடியார்கள் சிறந்தவர்கள் ஆண்டவனு கிட்டால் அடியாருக்கு வராது அடியாரு கிட்டால் ஆண்டவனுக்கு போகும் எது போதும் போஸ்ட் பாக்ஸில் தபால் போட்டால் ஹெட் ஆஃபீஸுக்கு போகும் ஹெட் ஆஃபீஸில் போட்டால் போஸ்ட் பாக்ஸுக்கு வராது நடமாட கோயில் நம்பற்கொன்றியின் படமாட கோ கோயில் பரமற்கங்க ஆமே என்பார் திருமதி இறைவனுக்கு செய்வது ஆராதனை ஏழைகளை செய்வது சம் ஆராதனை சமாராது ஆயிரக்கணக்கான பேருக்கு வடவாய்த்தோடு சாப்பாடு குந்தி சாப்பிட்டா குன்றும் குன்றும் என்று பழமொழி உழைக்காமல் சாப்பிட்டா அந்த பணம் நெடுநாளைக்கு நிற்காது நெத்தி தண்ணி நிலத்தில் விழுந்து கொஞ்சம் நமக்குன்னு ஒரு வருவாய் வரும் ஏராளமான அரைச்சலவு தந்தையார் ஈற்றி வைத்த செல்வங்கள் எல்லாம் காலியாகிவிட்டார் ஒரு நாள் திருவன்காளர் அம்மா நாளைக்கு பூஜைக்கு பணம் இல்லையே இறைவன் தருவான் பரமேஸ்வரனுடைய கருணையினாலே அந்த அவர் குபேரன் அல்லவா வெள்ளி அண்டார் தங்க குடம் பவுன்கள் மூடமுடைய அரிசி பருப்பு நெய் வாதாம் பருப்பு நவநிதிகளும் குவிந்து விட்டன அவற்றை கண்ட திருவென்காரர் சிவபெருமான் தந்த அருச்செல்லமின்றி எண்ணி உன்னை விட பன்மடங்கு அதிகமாக வழிபடுகிறார் தேடா அழிக்கின் பாடாய் முடியும்னு பழமொழி நம்ம வருவாயும் கொஞ்சம் அவர் செற்றியார் அல்லவா முத்து வியாபாரம் ஆரம்பித்தார் முத்து தமிழ்நாட்டில் தான் பிறக்கும் அஞ்சு கண்டத்தில் எங்கேயும் முத்து பிறக்காது முத்தும் முத்தமிழும் பிறந்தது தென் தமிழ்நாடு இன்னைக்கும் தூத்துக்குடி தான் முத்து குளிக்கிறார் அந்த அஞ்சு கண்டங்களுக்கு முத்துக்களை கப்பலேற்றி சிறந்த வியாபாரம் லட்சக்கணக்கான லாபம் பெரிய மாளிகை தங்க கலசம் ஞானக்கலை அவருக்கு ஒரு திருமணம் செய்து வைத்தார் சிவகலை சுவாமிகள் இத்தனை செல்வ செழிப்பிருந்து அவங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லையே என்ற இயக்கம் கல்லாமழலை கனி ஊழல் கலந்து கொஞ்சம் சொல்லால் உருக்கி அழுது ஓடி தொடர்ந்து பற்றி மல்லார் புயத்தில் விளையாடும் மகிழ்ச்சி அமைந்தவர்க்கு மனை வாழ்வின் குழந்தை செல்வம் இல்லைனா சிறக்காது ஒருவர் பதிமூணு லட்சம் போட்டு பங்களா வாங்கினார் மூணு லட்சம் போட்டு இடிச்சார் முப்பத்தி லட்சம் போட்டு கட்டினார் அந்த பெரிய பங்களாவில் அவர் அவர் மனைவி அவர் வளர்க்கிற ஒரு பிராணி பந்தவங்களும் இத்தனை செல்வம் இருந்தும் மகப்பேறு இல்லை ஆண்டவனையே எங்களுக்கு மகப்பேறு வேறு என்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் போட்டார் திருவிழை மருதிலே ஒரு ஆதி செய்வர் சிவ சிவசர்மா அவருக்கு ஆறு ஏழு குழந்தைகள் செல்வம் இல்லை அவருக்கு செல்வம் இருக்குது குழந்தை இல்லை இவர் குழந்தை இருக்குது செல்வம் பகவான் கனவிலே போய் நானே ஒரு குழந்தையாக காயாமர தீர்த்த கரையில் இருப்பேன் என்னை கொண்டு போய் திருவெண்காட்டிலே திருவெண்காட்டி செற்றியாருக்கு நிறைக்கு நிறை நிறுத்து தங்கம் பெற்று கொண்டு வய் பார்க்கிறார் ஆண்டவனே குழந்தையாக விளங்குகிறான் அவர் கனவிலே சொன்னார் நாளைக்கு திருவிடை மருதூரிலேருந்து ஒரு ஆதி செய்வன் வருவான் குழந்தை வரும் நிறைக்கு நிறை தங்கம் நிறைக்கு நிறை நிறுத்து தங்கம் கொடுத்தார் இவருக்கு வறுமை தீர்ந்தது அவர் குழந்தை இல்லை என்ற சிறுமை தீர்ந்த மருதவாணன் என்று பெயரிட்ட ஆண்டவனே வந்திருக்கிறான் அனுகிரம வேதாகவங்கள்லாம் ஓதா துணர்ந்தார் பதினாறு வயதாயிற்று தந்தையே நானும் கொஞ்சம் கப்பல் போய் தூர தூர தேசங்கள்ல வியாபாரம் பண்ணேன் திரைகளோடியும் தெருவியன் சுற்றிமார்கள்லாம் புறப்படுற போது இவரும் அப்பா கிட்ட ஒரு பதினைஞ்சு லட்சம் பெற்றுக்கொண்டு தூர தூர தேசங்கள்லேயே போய் வியாபாரம் பண்ணி எல்லாரும் பொருள் ஈற்றினார் சுவாமி மருதவான நிறைய பொருள் தேடி அங்கேயே அன்ன சத்திரம் பசு மடம் கோயில் திரும்புகிற பொழுது சானியினால செய்த பரட்டி மணல் மருதவானா இது என்னன்னா இதுதான் கடைசிக்கு ஆகும் வருகிற வழியிலே மழை தாய்மரக்கப்பல் எல்லாம் நினைந்து விட்டார் அப்பா நாலு வறட்சி கொடுவுனார் எழுதி கொடுவுனார் வறட்சிக்கு கடன் பத்திரம் நாலு வறட்சி மூணு வறட்சி அஞ்சு வறட்சி மாதிரி வறட்சி எடுத்து வச்சாங்க இது போல வறட்சி குளிர் காய்ந்து எல்லாரும் கரைக்கு வந்தார்கள் எல்லாரும் போய் பெரிய செற்றியார் திருவெண்காட்டு செற்றியாரை வணங்கினார் பனாலானா ஆனறுனா எல்லாரும் சக்கிவேன் நம்ம குழந்தை எங்க நிறைய சம்பாதிச்சாரு அங்கேயே தர்மம் என்னட்டு வறட்சி வாங்கியா இருந்து மாதிரி வெல்வெற்றி பெட்டியில் வறட்சிக்கு பெற்றியா என்று தூக்கி எறிஞ்சார் அந்த வறட்சி ஒடிஞ்சி அதிலிருந்து முத்து மாணிக்கம் பவளம் ரத்தனம் நவரத்னம் என் மகன் வய வறட்சியிலே ஒழிச்சு கொண்டாந்திருக்கிறான் என்று எண்ணில்லாத உவகை மனைவியானவை குழந்தை எங்கே ஒரு தங்கப் பெற்று கொடுத்து விட்டு வெளியே போன அதை திறந்து பார்த்தா அதில் ஒரு வரி இருக்குது காதற்ற ஊசியும் வாதாது காணும் கடைவழிக்கே ஏன் காதற்ற ஊசியினார் காதற்ற ஊசியிலே நூல் நுழையாது சில காதிலே நல்ல நூல் நுழையாது அதை படித்த மாத்திரத்திலே பட்னத்தால் முழுத்துறவு பூண்டு தெரியிலே வந்து கோமணதாரியாக நிற்கின்றார் காதற்ற ஊசியும் காணும் கடை வழிக்கே இறைவன் ஆன்மாக்களை பக்குவப்படுத்தி ஆட்கொள்ளுவார் பாலை நன்றாக சூடு ஏற்றுவார்கள் ஆற வைத்து இளஞ்சூற்றிலே உரையிடுவார்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று இரும்பை நன்றாக காற்றுவார்கள் தண்ணீரிலே குளிர வச்சு சம்பட்டினால் அடிப்பார்கள் அதுபோலே பட்னத்து சுவாமிகளுக்கு பணமெல்லாம் போய்விட்டதே என்று சூடு ஏற்றினார் இந்த மாதிரி வறட்சியிலே எல்லாம் நவரத்தனமாக இருப்பதைக் கண்டு அத்தனை சொத்து வந்து விட்டதே என்று குளிர வைத்தார் சூடு ஏற்றி குடியிர வைத்து சம்பட்டியில் அடிப்பது போல உபதேசம் பண்ணார் காதற்ற கடைவழிக்கே கடை வழினா கடைசி வழி உலகமெல்லாம் பணம் பணம் பணம் என்று பேயா அறைகிறார்களே மாண்டால் ஒரு சதம் வராதே என்ன பிச்சு அந்த வினாடியிலே கௌபீனதாரியாக வீதியில் வந்து நிற்கிறார் முத்த துறந்து விட்டார் தாயுமானார் சொன்னார் பாரணைத்தும் பொய்யனவே பட்டினத்தி பிள்ளையைப் போல் ஆறும் துறக்கை அரிது அரி ஒன்பது கோடி சொத்தை துறந்து போனார் அநேகம் பேர் துறந்து போவார்கள் மனைவிக்கு பயந்து கடம்பட்டு ஒரு சாமியார் திறந்து மூன்று நாள் பொறுத்து மீண்டும் வீட்டுக்கு வந்தார் மனைவி ஏன் போனீர் ஏன் வந்தேன் சுண்ணாம்பு டப்பா நடை மாடத்துல எடுத்து உள்ள வை சொல்ல மறந்துட்டேன் மூணு நாளா போனவர்கள் சுண்ணாம்புட்டப்பா அவரின் நினைவு ஒன்பது கோடு சொத்தை துறந்து விட்டார் அவருடைய முதல் குமார்த்தா சேர்ந்தனார் மாசம் மூவாயிரம் ரூபா சம்பளம் அஞ்சு மாசம் போனஸ் எஜமான இந்த செல்வத்தை என்ன செய்யலானார் துக்கி தெருவில் எறியினார் மனைவியார் வந்து அழுதாள் இறைவன் காப்பாற்றுவன் அம்மையார் கண்ணீர் வடித்தாள் அம்மா நீங்க கண்ணீர் வடித்தால் எனக்கு நற்கதி வராது நீங்கள் என்னை சுமந்தி பெற்ற தெய்வம் தாயில் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை மாதா வைரதிய வாழா ஒரு கால் அம்மா நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் இந்த எல்லையில் இருப்பேன் அந்த தெருக்கோடியிலே குப்பத்தொட்டிக்கு அருகிலே புழுதியில உட்கார் ஓவாய நமே ஓம் சிவாய நமே மவோம் நமஸ்திவாய அந்த நாட்டை ஆளுகின்ற பல்லவராஜா அங்கே வருகிறார் திவான் அந்த குப்பத்தொட்டிலே புழுதீரவு உட்கார்ந்துங்கிறாரு சிவப்பா நான் பார்த்த முகமா தெரியுதேன் அவர்தான் திருவெண்காட்டிச் சுற்றியார் உங்கள் பிறந்த விழாவிலே நன்முத்து மாலை கொண்டு வந்து பரிசு கொடுப்பாரு ஏன் விழாய்விட்டார் என்னமோ தெரியல மூளையில கோளாறு பெருமான் தேரை விட்டு இறங்கி வந்து திருவெண்காட்டி செற்றியாரே நேற்று நீ வெல்வெட்டி மெத்தையில் இருந்தீரே இன்னைக்கு புழுதியில உட்காந்துங்கிறீரே நீ பெற்ற பயன் என்ன நீ நிற்கிறேன் நான் உட்காந்துங்கிறேன் இதை விட என்ன வேணும் நான் கோடீஸ்வரனாக இருந்தால் உன்னை கண்டு எழுந்து நடுங்கி ஒடுங்கி நிற்கணும் வரி போடுவேன் என் கௌபீனத்துக்காக வரி போட போகிறேன் ராஜா அவரை வணங்கி விட்டு போனேன் இங்கே இருந்தால் இந்த தொல்லை வருமென்று ஊருக்கு அப்பாலே அறுத்து விட்ட வயல் குச்சி குச்சா அந்த நெல் தாழ் அந்த அறுத்த வயலில் வரப்பில் தலை வச்சு சிவாய நமன் சிவாய நமன் சிவாய நம ஓம் சிவாய ஓம் அங்கே இரண்டு பெண்மணிகள் தண்ணீர் எடுக்க அந்த வழியாக போற பெண்ணறிவு நுண்ணறிவு எப்பவுமே பெண்குலத்துக்கு கூறிய ஞானம் நிழல்ல இருக்கிற மூளை அப்பயாரப்போத யார் பண்ணாங்க ஒருத்தி பேர் ரமா ஒருத்தி பேர் உமா எப்படி துறந்து போனார் வீட்டை துறந்தார் நாட்டை துறந்தார் பொண்ணை பொருளை திறந்தார் கட்டிலை துறந்தார் மெத்தியை துறந்தார் மனைவி மக்கள் எல்லாவற்றையும் துறந்தார் ஆஹ் இப்படி துறவி யாருக்கு வரும் மற்றொரு பெண் சொன்னார் உமா எல்லாம் துறந்து விட்டார் துறவு பூர்த்தி அடையில ஒரு டிகிரி பாக்க என்னடின் பொன்னையும் பொருளையும் வீட்டையும் நாட்டையும் படுக்கையும் துறந்தார் தலைக்கு உயர வேண்டும் என்ற எண்ணம் துறக்கலை வரப்பு மேல தலைவச்சி படுத்துகிறார் அப்ப தலைக்கு உயர வேண்டும் என்ற எண்ணம் துறக்கவில்லை துறவு பூர்த்தியாக சுவாமிகளை இந்த வச்சனத்தை கேட்டார் கைகூப்பி வணங்கினார் ராஜராஜேஸ்வரி இந்த வடிவத்தில் வந்து எனக்கு உபதேசிக்கின்றார் மற்றவங்களா தான் நாசமாற போ நாசமா போற பெண்ணுன்னு சத்தம் போடுவேன் சாபம் போடுவேன் சில வீட்டில் கிழவிகள் இருக்கும் பேச்சி பெண்ணு வந்து பாட்டி சாப்பிட்டீங்களா எத்தனை உண்மையாக சொல்லலா ஒரு கிழவி இருந்தா அந்த வீட்டில் நெருப்பில்லாமலே போக வரும் வயசானவங்களுக்கு ரொம்ப சீத்தம் வரும் சுவாமிகள் கோபிக்கவில்லை தேவி வந்து அந்த மூலமா எனக்கு உபதேசிக்கின்றாள் ராஜராஜேஸ்வரி இல்லவா எனக்கு சொல்லுகிறாள் என்று வரப்பு மேலுகிற தலை எடுத்து விட்டு நடு வயலில் ஏகாண்டமாகப்படுது அந்த இரண்டு பெண்களும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு திரும்பி வருகிறார்கள் ரமா இப்போ பார்த்தையாக வரப்பு மேலே தலை இல்லை எவ்வளவு பெரிய துறை துறை பூர்த்தியாகிவிட்டது இன்னும் கடுவளவு பாக்கியனா என்னடின்னா நம்மை பற்றி ஊரார்கள் என்ன பேசுங்கிறாங்கன்னு காது கொடுத்து காட்டுங்கிறார் மற்றவர்கள் வார்த்தையிலே காது கொடுக்குற துறை பூர்த்தியாகாது சுவாமிகள் கேட்டு அழுதான் பண்ணார் கடம்பும் வேண்டாம் மட நெஞ்சேத்தாரை போலே திரி வித்தாரமும் கடம்பும் வேண்டாம் மட நெஞ்சே செத்தாரை போலே திரி அட்டாங்க யோகம் அவத்தைும் விேறி போன வெளியினிலே வியப்பு ஒன்று கண்டேன் மட்டாகி ஞான செம்மதிப்பாலூரல் உண்டு மனமகிழ்ந்து எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கின்றது சுவானுபவத்தை சொன்னார் ஆண்டவன் எங்கே சந்திக்கணும் கரணம் பொறிகள் ஐம்புலனும் பொருந்திய குணங்களோர் மூன்றும் கடந்த வெளியிலே நீயும் நிற்கினால் உளதூ முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து அப்பாலைக்கு அப்பாலா போக வேண்டும் பூதமும் கரணம் பொறிகள் ஐம்புலனும் பொருந்திய குணங்களோர் மூன்றும் நாதம் கடந்த வெளியிலே நீயும் நானுமாய் நாள் உளதோ பாதமும் சமய பேதமும் கடந்த மனோலையே இன்பசாகரனே ஏதும் நின் யாதும் ஒன்றறியேன் இறைவனே ஏகநாயகனே எந்த ஞானத்தம் நமக்கு எத்தனையோ துணைவர்கள் எத்தனையோ உறவில் இருப்பார்கள் பாசக்கயிறு வருகிற போது யார் என்ன செய்வார் யமனுடைய தூதன் பாசக்கயிறு கொண்டு வந்த கழுத்திலே விட்டு இருக்கிற போது எல்லாரும் சுற்றி நின்று அழுவார் அதை சுவாமி சொன்னார் யாவரே இருந்தும் யாவரே வாழ்ந்தும் யாவரே எமக்கு உறவு ஆயு தேவரீரல்லால் திருவுளங்கறிய திசைமுகம் எனக்கு வேறு உளதோ பாவலான் ஒருவன் சென் தமிழுக்கு இறங்கி பறவையார் ஊடலை மாற்ற ஏவலாளாக இரவேளாங்குழன்ற இறைவனே யகநாயகனே தன் பக்தனுக்காக இரவிலே தூது போன அந்த கருணை திறத்தை சொல்லு செல்வேறு பணம் பல வழியில் பட்டி வாடகை விவசாயம் வியாபாரம் டிவிடண்டு மனைவி மூலமாக வரும் மருமகள் மூலமாக வரும் எனக்கு பாவம் எந்தெந்த மூலமாக மனத்தினால் வாக்கால் மன வாத்தினால் வாக்கால் பாவங்கள் வருகின்ற வழி கோடிய மனத்தால் வாக்கினால் கொடிய ஐம்பூதொடிய ஐம்புலன்களால் அடியேன் தேடிய பாவம் நரகம் கொள்ளா செய்தியினும் தீர கொடிய கோணல் பற்றேனர் யாரி நன்றாக வாழ்ந்தா மனம் தாங்கி கொள்ளாது தவஞ்செய்து குழந்தையை பெற்றா காந்தாரி என்ன நட்டம் கல் எடுத்துடுச்சு கோடிய மனத்தால் வாக்கினால் கொடிய ஐம்புலங்களால் அடியேன் தேடிய பாவம் மரகம் கொள்ளா செய்தும் தீரா வீடிய பிரமரி சிறமெலாம் கவர்ந்த விழவரா வீதி வெண்காட அம்பலத்தாடும் ஐயனே உயுமாறருளே இதனால் சுவாமிகள் திருவாக்கு ஒவ்வொரு பாட்டு உலகத்தை விலை மதிக்கும் நிறைந்த எம்பெருமானே பிறகு பெருங்கடல இருந்து என்னை காப்பாற்றுவது நின் கடன் சுவாமி மறு தாயார் வயிற்றிலே சென்று நான் பிறக்க கூடாது நெருப்பான மேனியரி செங்காட்டில் ஆற்றி நுழல் அருகே இருப்பார் திருவுளம் எப்படியோ அன்னை கருப்பாசைய குழிக்கே தடுவிடுமோ கண்ணன் காண்பறிய திருப்பாதமே தருமோ தெரியாது சிவன் செயலே மறுபிறப்பு வந்துவிடுமோ என்று சுவாமிகள் வருந்துகிறார் விட்டேன் உலகம் உலகத்தை இருந்து கொண்டே உலகத்தை விட்டு விட்டாராம் உலகத்திலே நாம் இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே இறைவன் இருக்க வேண்டும் அஞ்செடுத்திருக்கு நம்முடைய உள்ளத்திலே உலகம் இருந்தால் அழிந்து போகும் கடலிலே கப்பல் இருக்கணும் கப்பலிலே மாலுமி இருக்கு கடலுக்குள்ளே கப்பல் நுழைஞ்சால் கப்பல் உள்ளவன் காரிலே நாம் ஏற வேண்டும் நம்ம மேலே கார் சுவாமிகள் விட்டேன் உலகம் விரும்பேன் இருவினை வீணருடன் கிட்டேன் அவருரை கேட்டும் இரேன் நிலை தொட்டேன் சுகதுக்கம் அற்றி விட்டேன் தொல்லை நான் மறைக்கும் எட்டேன் எனும் பரம் தானே வந்து என்பால் எய்தியதே தொல்லை நான் மறைக்கும் எட்டேன் எனும் பரம் ரிக்கு எதிர அதர்வனம் நான்கு வேதங்களை எட்டாத பரம்பொருள் என்ன விலாசம் தேடிக்கொண்டு தானே வந்து என்பால் எய்தியது சதா நிதி சமாதியிலே எழுந்துள்ளே புகை தெரிந்து உள்ளம் வருந்தி விரைந்து ஓடினார் சிவமாயிருந்த தாய் இன்னைக்கு சவமாக சுவாமிகள் பார்த்து மனம் துடித்து விட்டது ஐயா எல்லாம் விலகுங்க இரண்டு திங்களாய் அங்கம் எல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பறிந்து எடுத்து செய்ய இரு கைப்பூரத்தில் கனக முளை தந்தாளை காண்பேன் இனி பத்து மாத என்னை பத்து மாதம் என்னை சுமந்தீன் காவல் துறையினர்கள் தொப்பி கணக்குதுன்னு கழற்றி வைப்பார் கோட்டு கணக்குதுன்னு கழட்டி வைப்பார் அம்மா என்னை முன்னூறு நாள் சுமந்தாயின் கண்வழி வந்தா கண்ணண்ட வலிக்கும் காது வலி வந்தா காதண்ட வலிக்கும் நகைச்சு வந்த கையில குழந்தையாக பெறுகிற போது நகசுக வரைய பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு என்னை குழந்தையாக பெற வேண்டும் என்று எத்தனை கோயிலுக்கு சென்று எத்தனை மூர்த்திகளை வழிபட்டு அனுப்பித்தீர்கள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தனக்கு எரிய தாயார உடம்பை கட்டைகளை அடிக்க அந்த கட்டை மேல வைத்திருந்தார் எடுக்க சொல்லி எங்க அம்மாவை விறகுல வைக்கலாம எங்க அம்மா என்னை எப்படி வளர்த்த ஆஹா பட்டியலிலும் தொட்டிலும் தோல் மேலும் பட்டிலும் தொட்டிலும்ார் மேலும் தோல் மேலும் கட்டிலிலும் வைத்து என்னை காப்பாற்றி முட்டை சிறகிலிட்டு காத்த தாயார்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன் அம்மா என்னை எப்படி எப்படியெல்லாம் காப்பாற்றின பெயரிட்டு ராஜப்பா கண்ணப்பா பட்டப்பா என் முகஞ்சேந்து முத்தாடி என் மகனே என அழைத்த வாய்க்கு அரிசியோ நான் இடுகிறேன் ஆத்தால் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் உரிச்சி உள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூமானே என அழைத்த வாய்க்கு அள்ளி அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலைமேல் கொள்ளி வைப்பே கொல்லிதனை வைப்பேனோ கூசாமன் தாயாருக்கு நெருப்பு வைக்கலாம அது அதிகாவம் எல்லாரையும் விலக சொல்லி மெத்துடன் இருக்கும் வாழத்தண்டு அந்த வாழத்தண்டுகளை கொண்டு ஒன்று ஒன்றாக அடுக்கி தாயாருடைய திருமேனை தூக்கி வாழத்தாண்டு மேலே வைச்ச தீ இல்லை அப்போது சுவாமிகள் ஒரு செந்தமிழ் பாட்டு பாரு முன்னம் இட்ட தீ முப்பூரத்திலே பின்ன தீ தென்னிலங்கையில் அண்ணி தீ மூழ்க மூழ்கவே முன்னை தீ முப்பூரத்தீலே முன் முற்காலம் பின்னைனா பிற்காலம்னு அர்த்தம் பண்ணக்கூடாது சுவாமிகள் திருவாக்கு ஐ என்ற எழுத்துக்கு கடவுள் என்று பேர் இந்த ஐ என்பதிலே முதல்ல இருக்கிற சுழி அகரம் நடுவில் உள்ளது இகரம் கீழே இருப்பது அகரம் அகர இகர யகரம் மூன்று சம்மேளன ஐ ஐயா கடவுள் நாளைக்கு டிக்னரி எடுத்துப்பாரு அதனால்தான் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகந்த நுண்ணியனே இறைவன் உயிர்கள் உலகம் பதி பசு பாசம் அந்த மூன்றும் சேர்ந்தது ஐ அன் கொடுத்து அது மட்டுமோடு அப்பா சேர்ந்து ஐயப்பாடு சீர்தேர்த்து ஐஜி ரொம்ப பெரியதெல்லாம் ஐயான்னு அழைப்பாரு ஐயா கடவுள் முன் முன் ஐயனா முதற் கடவுள் சேர்ந்த அறியா கையன் இறைவழக்கை ஒன்றும் சேராள் சிவனுக்கு மேலே ஒரு பரம்பொருள் கிடையாது சிவா பரதரம் வேதஞ்சொல் பிரம்ம விஷ்ணு ருத்ராதீதம் ஏகமாசாச்சியம் பகவந்தம் சிவம்னு வேதஞ்சொல் மூவரும் அருகில் அறி யாவர் அறிவார் பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மஞ்சந்தே என்று உபநதம் பேசு ராமரை பாட வந்த கம்ப நாட்டாழ்வார் எங்கே எந்த இடத்தையும் சிவனைத்தான் முதல்ல சொல்லுவார் பன்னகமும் நகிவெள்ளி பனிவரையும் பார்க்கிறது சிவனோ அல்லன் திசைமுகன் அல்லன் திருமாலாம் அவனோ அல்லன் அறநதிகன் உலகலந்த அரியதிகன் எங்கே சொன்னாலும் சிவபெருமான சொல்லி அப்புறம் மற்ற மூர்த்திகளை பின்னே சொல்லுவார் சிவனோடு ஒப்பார் தேடினும் இல்லை ஆகவே முதற் கடவுள் சிவபெருமான் முன் தீ முப்புறத்திலே முன்ஐ முதற்கடவுளான சிவபெருமான யுட்டத்தையும் திரிபுரம் பிற்காலம்னா லட்சுமி தேவி பார்க்கடல்ல முன்னே பிறந்தவள் பின்னே பிறந்தவள் லட்சுமி நப்பின்னு லங்கையிலே தீ வச்ச ஆஞ்சினேர் அல்ல சீதம்னா அப்போது இருந்த வீட்டினால் சொன்னாள் கோ நகர் முழுவதும் பெயர் உலகின்ற அம்மானை ஆனாவல் கப்பீனில் வென்றது அல்லாதோ ஒரு வானரம் சுட்டாதென்று உணர்தல் மாற்றியோ அண்ணே கதிரவன் நுழையாத இலங்கையிலே ஒரு வானரம் நுழையுமா நுழைந்தாலும் தீ வைக்குமா தீ வச்சாலும் தீ பிடிக்குமா ஒரு வானரமா தீ வச்சது முழுவதும் கற்பினால இந்த நகரம் எரிந்து விட்டது கண்டவன் சொல்றான் கண்டவன் வச்செல்லாம் கேட்காதீங்க கண்டவன் சொல்றான் கண்டவன் பானாரம் சுட்டாதென்று உணர்தல் மாட்சியோ நான் ஒரு திருப்பணி செய்கின்றேன் அதுக்கு அயலூரில் இருந்து ஒரு லட்சாதிபதி ஆயிரம் ரூபாய் அனுப்புவார் கொண்டு வந்து கொடுக்கிறவன் போஸ்ட்மேன் போஸ்ட்மேன் வர வைக்கிறேன் அந்த கோடீஸ்வரன் அனுப்பிய அந்த நன்கொடையை ஒரு தபால் சேவகன் தருவது போல சீத்தம்மா அனுப்பிய அக்னியை போஸ்ட்மேன் மாதிரி ஆஞ்சநேயர் செலுத்தினார் ஆகவே பின்னை இட்ட தீ தென்னிலங்கு லட்சுமி இட்ட தீ அன்னை யுத்தகி அடி வயிற்றிலே என்ன அன்னைனா குண்டலி சக்தி ஆதிவராசு சிவயோகத்திலே குண்டலி சக்தி எழுந்து அந்த அக்னியானதின் சுஷும்னான அடி வழியாக போய் சகசார்தல் எதும்பி அங்கே பால் பொங்கி வரும் பாசியாலே மூல கண்ணல் வீசியே சூழன்று குசை பண்ணி மாசர குண்டலியை விட்டு அதை வழி, ஐயே மூல கனல் வீசியே சுழன்று வர மூலாதாரத்துல விநாயகர் சுவாதிஷ்டானதுல பிரம்மா மணிபூரகத்துல விஷ்ணு அனாகத்துல உருத்ரன் விசுக்தியில மகேஸ்வரன் ஆக்ஞாவில் சதாசியமின்றி அந்தந்த ஆதார மூர்த்திகள் அங்கங்கே ஞானக்கண்ணால கண்டு பூசை பண்ணி பணிந்துடும் விட்டு ஆட்டுவே அற்புதமான வாக்கு ஆகையா குண்டலி சக்தி இட்ட தீ அடி வைத்து அன்னை அன்னைனா ஆபி வராசு முன்ன இட்ட அக்னிகள் உண்மையானா நான் தீ வைக்காமலே மூழ்க அந்த செந்தமிழி ஞான வாக்கு வாழத்தண்டு பத்தியதி ஆண்டம் அருள் என்ன செய்யாது நீத்தரை சந்தனமாய் இருந்தது அப்பர் பெருமாள் தாயாருடைய திருமேனி வேகுது சுவாமிக்கு தாங்கிக் கொள்ளவன் வெந்தி போடி சாம்ப ராகு தேவியேன் ஐயகோ பரவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்த்து எடுத்த கை வேகுதே என்னை வளர்த்த கையல்லவா வேகுது வெந்தாலோ சோனகிரி வித்தகா உன் பாதம் வந்தாளோ என்னை மறந்தாளோ வீற்றிருந்தால் அன்னை வீதிதனிருந்தால் நேற்றிருந்தால் இன்று வென்று நீரானாள் பால் தொழிக்க எல்லோரும் வாருங்கள் என்று இறங்காமல் எல்லாம் சிவமயம் தாயாருடைய கடனை முடிச்சு விட்டு யாத்திரைக்கு வரும் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை திவ்யஸ்தலங்கள்லாம் வடக்கே போன உஜ்ஜயினி சிப்ரா நதி அங்கே பன்னெண்டு ஜோதிடத்தில் மகா காலம் அந்த ஆத்தங்கரின் வெற்றியில் இருக்கிற அந்த நகரத்தின் ஆளுவர் பத்திரிகிரி ராஜா அவர் வீட்டில் திருடி கொண்டு போன கள்ளர்கள் பிள்ளையாறு கழுத்தில் முத்து மாலை போட்டாங்க இருட்டில் பட்டனத்தாறு கழுத்தில் அவருக்கு மாலை விழுந்தது தெரியாது காவல்துறையினர் பிடிச்சும் போய் இவன் தான் மதராசுவாலா மாலை அப்பவே எடுத்த ஒருத்தன் பிடிக்கணும் கழுவுளை ஏற்றின சுவாமி அந்த கழு கழுமத்துக்கிட்டே கொண்டு போன சுவாமி ஒரு பாட்டு பான்னொன்றியில்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணர பெற்றேன் பின் செய்த தீவினை யாதொன்று காவலனை எரிக்கவில்லை மன்னவனை எரிக்கவில்லை கழுமர்த்திய அவன் வந்து வணங்கினான் ஒன்றெந்திரு தெய்வம் உண்டெந்திரு நீ திருவிழை மருதூர்ல இருந்து அங்க வந்து அணுக்கிறான் பட்னத்தார் வடநாட்டு யாத்திரை முடித்து திருவிடை மருதூருக்கு எழுந்தொள்ளினார் பெரியவர் அனுசரிக்கின்ற நிலையிலே மூன்று ஒன்று இஞ்ச உஞ்ச விருத்தி உஞ்ச விருத்தினா பொறுக்கிறது விட்செடுக்குதில்லை காட்டிலே உதிர்ந்திருக்கிற நெல்லை ஒன்றொன்றாக பொறுக்கி வந்து உண்பார் உஞ்ச விருத்தி கபோத விருத்தி நாளைக்கு வேணுமென்று வைக்காமல் கபோதம் பொறா மாதிரி பொறா ஒரு நெல் இருக்கு அன்றாடம் ஜெலவழிச்சி வாழ்வே இன்னொன்று அஜகர வித்தி அஜகரம்னா மலப்பாம்பு மலப்பாம்பு உணவுக்குன்னு போகாது அப்படியே புரளும் உணவுக்குன்னு யாரும் போகமாட்டாங்க பட்னத்தார் அப்படி பாசப்படிகடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்படுவதில்லை இருக்குமிடம் தேடி என்பதைக்கு அண்ணன் உருக்கமுடன் கொண்டு வந்தார் பட்னத்தாருக்கு பத்திரகிரியார் பிட்சு எடுத்து உணவு சிவபெருமான் சன்னியாசியாக வந்து ஆகாரம் கொடுவார் நீயும் சன்னியாசி நானும் சன்னியாசி எங்கிட்டயே வந்து மேல கோவில ஒரு குடும்பத்தங்கரான் போட அதை வந்து சொன்ன உடனே ஓடு என்னை விட்டு ஓடுன்னு உடைச்சார் ஓடு உடைஞ்சோன்னே பத்திரியாருக்கு மச்சு பட்னத்து சுவாமிகள் திருவத்தூரில் பேய்க்கரும்பு சித்திச்சு ஓடுவிழுந்து சீர்பாயும் ஒன்பது வாய் புண்ணுக்கு இடுமருந்து யான் கண்டு தேவாதி தேவன் திருவற்றியூர் தெரியில் போவார் அடியில் பொடி சுவாமி வாவியெல்லாம் தீர்த்தம் மணமெல்லாம் வெண்ணீர் மணலெல்லாம் வெண்ணீர் காவனங்கள் எல்லாம் கணநாதர் பூரையில் ஈதி சிவலோகம் எந்தெந்தே போற்று மூடினார்கள் இந்த உடம்பே லிங்கமா மாறி உருவ சித்தி அருவ சித்தி உருவாறு உடம்பையே லிங்கமாக மாற்றிவிட்டார் அவர் சிவலிங்க வடிவாக வீற்றிருக்கின்றார் அந்த சுவாமிகள் காட்டிய அன்பு நெறி வளர வேண்டும் பட்னத்து சுவாமிய பாடலை எல்லாரும் படித்து பக்தி நெறியை பெற வேண்டும் எல்லோரும் பட்னத்தாரைப் போலே உள்ளத்திலே பற்றில்லாமல் வாழ்ந்து பரமேஸ்வரனுடைய கருணையை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் எம்பெருமான் அருள் துணை புரிக வாயுளாயதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முகனே